வணக்கம் செய்தி நற்றி அறுபத்தி ஆறாவது ஆடி மாதம் இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் திமுக தலைவர் கருணாநிதியை காவேரி மருத்துவமனையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சென்று சந்தித்தார் சென்னையில் பெண்கள் மட்டுமே நிர்வகிக்கும் மெட்ரோ ரயில் நிலையங்கள் என்ற பெருமையை ஷெனாய் நகர் மற்றும் கோயம்பேடு ரயில் நிலையங்கள் பெற உள்ளன நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் இரவு நிலாவில் பாபாவின் முகம் தெரிவதாக தகவல் வெளியானதை அங்கு பரபரப்பு ஏற்பட்டது வருகிற செப்டம்பர் ஒன்றாம் தேதி இன்ஜினியரிங் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் கூறியுள்ளார் கன்னியாகுமரி நீலகிரி கோவை தேனி நெல்லை திண்டுக்கல் ஆகிய ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது வருகிற ஆகஸ்ட் ஆறாம் தேதி உள்ளாட்சி தேர்தல் அட்டவணையை தாக்கல் செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை சந்திக்க நேரிடும் என உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்பு இன்று தொடங்குகிறது மாணவர்களுக்கு ஆடை கட்டுப்பாடுகளை விதித்து மருத்துவக் கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது பிராமணர் அல்லாத ஒருவரை கோயில் அர்ச்சகராக நியமிக்கப்பட்டிருப்பது திராவிட இயக்கத்தின் வரலாற்று சாதனை என மு குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசு மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று பாரதிய பல்கலைக்கழகத்தில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்க ரூபாய் ஐம்பது கோடி நிதி ஒதுக்கியுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எட்டு வழி சாலைக்கு எதிராக என் நிலம் என் என்ற முழக்கத்துடன் இன்று திருவண்ணாமலையில் சேலம் நோக்கி ஏழு நாட்கள் நடைப்பயணம் தொடங்குகிறது இந்திய செய்திகள் சென்னை சேலம் இடையே எட்டு வழி சாலை திட்டத்தை கைவிடும் எண்ணம் இல்லை என மாநிலங்களவையில் மத்திய தரைவழி போக்குவரத்து துறை இணையமைச்சர் மன்ஷி கே தகவல் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ வாரணாசி ரயில்வே கோட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கும் ஆளில் ரயில்வே கேட்களில் ஓய்வு பெற்ற தொள்ளாயிரத்தி ராணுவ வீரர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலைவாய்ப்பு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த மண்டல ரயில்வே மக்கள் தொடர்புத்துறை அதிகாரி சஞ்சய் யாதவ் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநில அரசு நலத்திட்ட விழாவில் மாநில முதல்வர் ரமன் சிங்குடன் தேசிய விருது பெற்ற நடிகை கங்கனா ரனாவத்தும் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் பினராயி விஜயன் மருத்துவ சிகிச்சைக்காக இந்த மாதம் தேதி அமெரிக்கா செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது மும்பை மாநகராட்சி சமீபத்தில் நடத்திய ஆய்வொன்றில் ஒன்பது புள்ளி நான்கு ஆறு மாணவர்கள் விவசாயிகளாக ஆக வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளனர் ஐஸ் பக்கட் சவால் போல் உலகம் முழுக்க கிக்கி சவால் என்ற பெயரில் ஒரு ஆபத்தான குதித்து கனடா பாடகர் டிராகின் பாடல்களுக்கு ஆடுவதுதான் கிக்கி சவால் இதில் பலர் காயமடைந்துள்ளதால் இந்த ஆபத்தான டான்ஸ் குறித்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் நடைபெறும் விழாவில் இடம்பெறும் தனது உரையில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது குறித்து பிரதமர் மோடி பொதுமக்களிடம் கருத்து கேட்டுள்ளார் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டு தீக்கு இதுவரை எட்டு பேர் பலியாகி உள்ளனர் பதினேழு வருடங்களுக்கு முன்னர் காணாமல் போன கிராபிக் கலைஞரின் உடல் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் குப்பை தொட்டியில் மீட்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை விஜய் மல்லையாவுக்கு ஜாமீன் வழங்கி லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஈரான் அதிபர் ஹசன் ரவுகானியிடம் எந்தவித முன் நிபந்தனைகளும் இல்லாமல் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஜிம்பாப்வேயில் முப்பது ஆண்டுகளாக அதிபராக இருந்த முகாபே ஆட்சிக்கு பிறகு முதன் நடந்த பொது தேர்தல் எவ்வித அசம்பாவிதமும் இன்றே அமைதியாக நடந்து முடிந்துள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உடல்நிலை மோசமடைந்துள்ளதால் அவருக்கு லண்டனில் வைத்து சிகிச்சை அளிக்க பாகிஸ்தான் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எஸ் டி ஏ ஒன் எனப்படும் உத்தியல் சார்ந்த வர்த்தக அங்கீகாரம் பெற்ற நாடு என்ற அந்தஸ்தை இந்தியாவிற்கு அமெரிக்கா வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழில் டோக்லாமில் இந்திய ராணுவத்தின் அத்துமீறலை தடுத்து நிறுத்தி சாதனை படைத்துள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது வருகிற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முன்னாள் கிரிக்கெட் வீரரான இம்ரான்கான் பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்க உள்ளார் இதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் லண்டன் பங்குச்சந்தையில் அனில் அகர்வால் தலைமையிலான வேதாந்த குழுமம் வெளியேறுவதற்கான தொடங்கி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது பங்குதாரர்களிடம் இருக்கும் முப்பத்தி பங்குகளை திரும்பப் பெறுவதற்காக நூறு கோடி அமெரிக்க டாலர்களை ஒதுக்கியுள்ளது சிறு மற்றும் குறுந்தொழில் முனைவோர்கள் அரசின் பல்வேறு சலுகைகளை பெற ஆதார் எண்ணை தங்களின் ஜிஎஸ்டி எண்ணுடன் இணைப்பது கட்டாயமாக உள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கல் எண்ணிக்கை கடந்த வாரத்தில் இரண்டு மடங்குக்கும் மேல் உயர்ந்து மூன்று கோடியை தொட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாகும் வேலைவாய்ப்பு புள்ளி விவரங்களை மத்திய அரசு பராமரிக்கவில்லை என வர்த்தகத்துறை இணையமைச்சர் சௌத்ரி குறிப்பிட்டுள்ளார் குரூப் வீடியோ மற்றும் ஆடியோ காலிங் சேவையை வாட்ஸ்அப் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்து அணி ஐந்து ஒருநாள் மற்றும் மூன்று டி டுவெண்டி போட்டிகளில் இந்தியாவை எதிர்த்து விளையாடுகிறது இந்த போட்டிகள் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடக்கிறது உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சாய்னா நேக்வால் மற்றும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இருபத்தி ஆண்டுகளுக்கு பின் நாட்டுக்காக மீண்டும் விளையாட்டில் தடம் உள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் ஆசிய பசிபிக் சீனியர் கோல்ஃப் போட்டியில் இந்திய அணி பங்கேற்க உள்ளார் இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி இன்று நடைபெறவுள்ளது இந்தியா இங்கிலாந்து மோதும் முதல் டெஸ்ட் தொடர் இன்று தொடங்குகிறது இது இங்கிலாந்து விளையாடும் ஆயிரமாவது டெஸ்ட் தொடர் என்பது குறிப்பிடத்தக்கது திரைச்செய்திகள் மோகன்லால் நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக மலையாளத்தில் உருவாக்கி வரும் படம் ஒடியன் இதில் அவர் பிளாக் மஜிஷியனாக நடித்துள்ளார் இந்த படம் அக்டோபர் மாதம் வெளியாக உள்ள நிலையில் இந்த படத்தின் ஹிந்தி டப்பிங் ரைட் சாட்டலைட் உரிமை ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடிக்கு விற்பனையாகி நடிகை சிம்ரன் சீமராஜா படத்தில் பில்லியாக நடித்துள்ளார் என்ற தகவல் வெளியானது வித்தியாசமான குணச்சித்திர வேடங்களிலும் நடிக்க ஆசைப்படுகிறேன் என்று சிம்ரன் கூறியுள்ளார் கே வி ஆனந்த் இயக்கத்தில் ஏழாவது படத்தில் சாய்ஷா நடிக்க உள்ளார் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று கஜினிகாந்த் மணியார் குடும்பம் அரளி உப்பு புலி காரம் உள்ளிட்ட பத்து படங்கள் வெளியாக உள்ளது மெர்சல் படம் ஆசியாவின் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டு சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டுள்ளது நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை